வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் முதல் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவன் மயிலாடுதுறை காயத் தமிழக செய்திகள் மே இரண்டாம் தேதி முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் ஜூன் ஒன்றாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி வரும் பதினாறாம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாததால் ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்க இயலாது என அதிமுக எம்பி வைத்தியலிங்கம் கூறியுள்ளார் கோடை சீசனை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் தனியார் தங்கும் விடுதிகள் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கல்லடகராட்சியில் இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு வரும் முப்பதாம் தேதி மதுரைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அகல ரயில் பாதை அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காததால் ராசிபுரம் ரயில் நிலையத்தில் இருந்த பொருட்களை ஜப்தி செய்ய அதிகாரிகள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வரவிருக்கும் கர்நாடக தேர்தல் தொடர்பாக பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் வரும் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற உள்ளது அடுத்த எட்டு மாதங்களில் சந்திராயன் இரண்டு உள்ளிட்ட மேலும் ஒன்பது ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருப்பதாக ஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார் டீச்சர் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ்ட் கோர்ஸஸ் தனலட்சுமி திருச்சி மற்றும் நீர்வதவாடங்கள் உற்பத்தி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது வங்க தேசத்தில் இடஒதுக்கீட்டு முறை ரத்து செய்யப்படும் என்ற பிரதமர் அறிவிப்பை தொடர்ந்து மாணவர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது அமெரிக்காவில் அல்ஹா பயங்கரவாத அமைப்புக்கு நிதி திரட்டிய இந்தியாவைச் சேர்ந்த பொறியாளர் இப்ராஹிம் சுபாய் முகமதுவுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் கோட்டையாக இருந்த கிழக்கு கவுட்டா பகுதியை அரசு படைகள் முழுமையாக மீட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்தது தென் சீன கடலில் சீன கடற்படை மூன்று நாள் போர் ஒத்திகையில் ஆப்கனில் போலீஸ் ஸ்டேஷனில் தலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மாவட்ட கவர்னர் உட்பட பதினெட்டு பேர் பலியாகினர் மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்து கொள்ளும் வசதியில் உலகின் முதல் எலக்ட்ரிக் சாலையை ஸ்வீடன் நாட்டில் அறிமுகம் செய்துள்ளனர் சிரிய அரசு படைகள் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்திருக்கும் எச்சரிக்கையை கண்டு அஞ்ச என சிரியா மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் வணிகச் செய்திகள் இந்திய தொழிலக உற்பத்தி விகிதம் சென்ற பிப்ரவரியில் ஏழு புள்ளி அதிகரித்தது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் மிகவும் பிரபலமான டாடா ஏஸ் இலகு ரக வர்த்தக வாகனங்களின் புத்தம் புதிய ரகமான டாடா ஏஸ் கோல்ட் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது கடந்த மார்ச்சில் நாட்டின் சில்லறை பணவீக்கம் 4.28 புள்ளி இருபத்தி எட்டு குறைந்துள்ளது இது பிப்ரவரியில் 4.44 புள்ளி ஜனவரியில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் என்ற அளவில் உயர்ந்திருந்தது மத்திய நிதி அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜி எஸ் டி என் ஆணையம் வெகு விரவில் பொதுத்துறை என்று பரவலாக பேச்சு எழுந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இருபத்தி ஐந்து மீட்டர் பயர் இறுதிச் சுற்றில் இந்தியாவைச் சேர்ந்த 15 வயது அனீஷ் பன்வாலா தங்கம் வென்றுள்ளார் ஆடவர் அறுபத்தி ஐந்து கிலோ பிரிவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் பஜ்ரங் தங்கப்பதக்கம் வென்றார் மகாராஷ்டிர கிரிக்கெட் சங்கத்துக்கு மும்பை உயர்நீதிமன்றம் புனே ஸ்டேடியத்தை பராமரிக்க தண்ணீருக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் போட்டிகளை உயர்தரமாக ஒலிபரப்பு செய்து வந்த சேனல் ஒன்பது இம்முறை கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவின் ஒளிபரப்பு உரிமைகளை இழந்தது திரைச்செய்திகள் ஜி ஸ்டுடியோ மற்றும் நாமா பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் பியாண்ட் த கிளவுட்ஸ் இந்தியா மற்றும் உலகம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அன்று வெளியாகிறது ஹாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் மகாராஷ்டிராவில் சதராவில் உள்ள பிம்போட் பர்ட் என்ற கிராமத்தில் மழை சேகரிக்கும் குளம் பெட்ட இருபத்தி லட்சம் கொடுத்து உதவியுள்ளார் மௌன படமாக எடுக்கப்பட்டுள்ள நெற்குறி படம் நாளை தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் வெளிநாடுகளில் வெளியாகிறது நலன் குமாரசாமி இயக்கத்தில் பிரியா வாரியர் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் பொது அறிவு நித்தம் ஒரு முத்து சமையல் குறிப்புகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் ஒரு நிமிட யோசனை அறிவோம் அஞ்சல் தலை தரமான ஒளி கோப்புகளை செய்மடுக்கி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்